தலைப்பு என்பது சூரிய சாதாரண ஜீவர்கள் சந்திர பிறப்பதும் இயற்கை பக்குவர்கள் சூரிய பிறப்பதும் இறப்பதும் இயற்கை சூரிய அனுபவம் கிடைப்பது கஷ்டம் தினம் சூரிய செல்லும்படி மனதை அந்த கண்களில் செலுத்தல் வேண்டும் ஆழமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னெனில் சூரிய கலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது